ஸ்ரீகுருபியோ நம அபார கருணாசிம் ஜானதும் சாந்தரூபிணம் ஸ்ரீச்சந்திரசேகரகுரும் பிரணமாமி முதாநாம் தேவதைகளை உத்தேசிச்சு செய்யக்கூடியதான ஹோமங்கள்ல நாம் சமர்ப்பணம் பண்ணக்கூடியதான வஸ்துக்களை நெய்யாகட்டும் அன்னமாகட்டும் இந்த வஸ்துக்களை தேவதைகளுக்கு எப்படி அக்னி கொண்டு போய் சேர்க்கிறார் அப்படிங்கிறத இன்றைக்கி பார்க்க போகிறோம் எப்படி கொண்டு போய் அக்னி கொடுக்குறாருனா அதை நான்கு விதமாக பிரிச்சிருக்கா அதை கணம்னு பேர் அதாவது தேவகணம் பூதகணம் பிதிருக்கணம்னு நாளாக பிரிச்சிருக்கா இந்த நான்கு பேர்களும் நான்கு விதமாக ஆகாரங்களை எடுத்துக்கிறோம் இப்ப மனுஷர்கள் நம்மளை பார்த்தா நமக்கு திருப்தி ஏற்படணும் வயிறு ஆகாரத்தை இலையில போட்டுண்டு அதை வாயில போட்டு முழுங்கணும் அப்பதான் நமக்கு வயிறு நிறையும் ஏற்படும் தேவதைகளுக்கு பார்க்கறதுனால வயிறு நிறையிறது திருப்தி அப்படின்னு உபனிஷத்து நம்ம நமக்கு காண்பிக்கிறது தஸ்மாத் தேவாக திருஷ்டுவா திருப்திய பார்க்கறதுனாலேயே வாளுக்கு வயிறு நிறையிறது அதனால தான் நாம் பூஜைகள்லாம் பண்ணுற பொழுது நெவேத்தியம் பண்ணி சுவாமி கிட்ட கொண்டு வந்து வச்சு காண்பிக்கிறோம் அதுக்குதான் நெவேத்தியம் நிவேதனம்னு பேர் நிவேதனம்னா காண்பிக்கிறது காண்பிச்சு சுவாமி எல்லாத்தையும் பார்த்தாருன்னா அவருக்கு வயிறு நிறைஞ்சிடுறது திருப்தி ஏற்படுறது அப்புறம் பித்திருக்கள் பித்தர்கள் எப்படி திருப்தி அடையிறான்னா தொடரதுனால திருப்தி அடையிறான் ஸ்பிருஷ்டா பித்ரு நாம் திருப்திஹி தொடரா பித்ருக்கள் நாம் பிதர்களுக்குன்னு எடுத்து வச்சிட தொட்டுட்டான்னா அவளுக்கு வயிறு நிறைஞ்சிடுறது திருப்தி ஏற்படுறது அதுதான் ஸ்ரார்த்தங்கள் எல்லாம் பார்த்தா இலை போட்டு எல்லா இலையில் எல்லா வஸ்துக்களையும் பரமாறிட்டு அந்த சாப்பிட்றதுக்கு உட்கார்ந்த பிராமணருடைய கையை பிடிச்சிருந்து அவருடைய கட்ட விரலினால சுவஹா ஸ்ரீ விஷ்ணோ ஹவ்யம் ரக்ஷஸ்வா அப்படின்னு மந்திரம் சொல்லி கட்ட விரலினால் அன்னம் பாயசத்துலேருந்து ஆரம்பித்து எல்லா வஸ்துக்களையும் தொடுறோம் அப்படி தொட்டுட்டா பித்தற்களை திருப்தி அடைஞ்சுடுறா வயிறு நிறைஞ்சுடுறது பித்தர்களுக்கு அதனாலதான் கை வேலை தொடணும்னு வச்சிருக்கா அதே போல பூதங்களுக்கெல்லாம் எப்படி திருப்தின்னா இது மாதிரி வஸ்துக்கள் இருக்குன்னு அவள்கிட்ட நாம் சொல்லிட்டா போகிறோம் அவள் நினைச்சுட்டா திருப்தி அடைஞ்சு விடுறது பூத்தங்கள்லாம் பூதங்கள்னா இந்த மனுஷர்கள் பித்திருக்கள் தேவதைகளுக்கு அப்பாற்பட்டு என்ன இருக்கோ அத்தனைக்கும் பூதங்கள்னு பேர் அவைகள்லாம் நினைச்ச மாத்திரத்தில் திருப்தி அடைகிறது தேவத்தைகள்லாம் பார்த்து திருப்தி அடையிறாங்கிறதுக்கு உதாரணம் என்னன்னா மீன் தான் நமக்கு காண்பிச்சிருக்கா மசிய மீன் என்ன பண்ணும்னா முட்டை இட்டுண்டே போகும் நூத்துக்கணக்கான முட்டை இடம் மீன் அப்படி முட்டையிட்டு போகும் எல்லா முட்டையும் வெடிக்கும் வெடிச்சா நூத்துக்கணக்கான மீன் குட்டிகள் வந்துடும் அத்தனை குட்டிகளுக்கும் அது எப்படி ஆகாரம் கொடுக்கறது மீன் அப்படின்னா அப்படி திரும்பி பார்க்கும் அத்தனை குட்டியையும் தன்னுடைய கண்ணால் பார்த்த உடனேயே வயிறு நிறைஞ்சிடும் அத்தனை குட்டிகளுக்கும் அப்படி ஒரு சக்தி இருக்கு அந்த மீனுக்கு அதுக்கு பார்வையில சக்தி ஜாஸ்தி மீனுக்கு அதனாலதான் கண்ணை திறந்துட்டேதான் தூங்கும் மீன் நதிகளில் பார்த்தா தெரியும் ராத்திரி வேலையில ஓடுற வேகமா ஜலம் ஓடினாலும் அது எந்த இடத்துல ராத்திரி தூங்கித்தோ அந்த இடத்துலயே தான் தூங்கும் ஜலத்தோட போயிட வேண்டிதானே தூங்கினா ஜலத்தோட அடிச்சுன்னு போயிட வேண்டிதானே போகாது அப்படி ஒரு சக்தி இருக்குது அப்படி கண்ணை திறந்துட்டே தான் தூங்கும் மீன் கண்ணு திறந்திருக்கும் ஆனால் தூங்கும் அந்த ஒரே இடத்திலேயேதான் இருக்கும் அந்த இடத்த விட்டு நகராது அந்த மீன் அப்படி சக்திகள் இருக்கு இந்த சக்திகள்லாம் காண்பிக்கிறதுக்கு தான் பகவானை மத்யாவதாரம் பண்ணி நமக்கு காண்பிச்சிருக்காரு அதுபோல தான் தேவதைகள் பார்த்த மாத்திரத்திலேயே அவளுக்கு திருப்தி ஏற்படுறது பித்திருக்களுக்கு தொட்ட மாத்திரத்தில் திருப்தி ஏற்படுறது ஆகையினால்தான் நாம் அபரகாரியங்கள் எல்லாம் பார்த்தா கூட அங்கே அன்னம் அதை இது எல்லாத்தையும் வடித்து வச்சுட்டு எல்லாத்தையும் தொடுவோம் அப்படியே தொட்டுடுறது தொட்டுட்டால் பித்தர்களுக்கு திருப்தி ஏற்படுறது வயிறு நிறைஞ்சிடுறது இந்த இளநீர் அதெல்லாம் கொண்டு போய் அங்கே வைப்போம் வச்சா பாத்தரூபேன பிபந்தி காற்றடிக்கும் பெருஷாக காற்று அடித்ததுன்னா அந்த காற்றின் மூலமாக வந்து அந்த இளநீரை தொட்டுடுவான் தொட்டுட்டா அவளுக்கு வயிறுனு இறஞ்சு விடுறது அப்புறம் அதெல்லாம் பழையுதுன்னு பேர் சுவாமிக்கு நிவேதனம் பண்ணிவிட்டா சுவாமி அதை பார்த்துட்டார்னா அதுக்கப்புறம் அதெல்லாம் பழையுது திரும்ப இன்னொரு சுவாமிக்கு அதை கொண்டு போய் காண்பிக்கப்படாது அது போல அதெல்லாம் பழையுதுன்னு பேர் பூதங்கள்கிட்ட அக்னி சொல்லுவார் உனக்காக இந்த ஆகுதிகளை இவா கொடுத்துருக்கா அப்படின்னு சொன்ன மாத்திரத்தில் அவன் நினைச்சுண்டா வேறு நிறைஞ்சிடும் அதுக்கு உதாரணம் கூர்மத்தை நமக்கு காண்பிச்சிருக்கா ஆமை கூர்ம சேவை திருப்திகி ஆமை என்ன பண்ணும் அதே போலதான் நதியிலிருந்து வெளியில் வரும் கரைக்கு வந்து மணல்ல குழி பறிச்சு அந்த குழியில் முட்டை இட்டுட்டும் நதியில் இறங்கி ரொம்ப தூரம் போயிடும் அங்கேயே இருக்காது அது ஆமை கிளம்பி போயிடும் அந்த மணல் சூட்டில் வெடிச்சு வெளியில் வந்து நதியில் இறங்கி தாயாரை பார்க்கும் தாயாரை தேடும் ஆமைகள் குட்டிகள் அப்படி தேடுற போது தாயாரான ஆமை நினைச்சுக்கும் அத்தனை குட்டிகளையும் நினைச்சிருந்த மாத்திரத்தில் வயிறு நிறைஞ்சிடும் அத்தனை குட்டிகளுக்கும் அதுபோலதான் பூதங்கள்லாம் நினைச்சிருந்த மாத்திரத்தில் திருப்தி ஏற்படும் அந்த முறையில் நாம் அந்த ஹவிசுகளை அக்னிக்கிட்ட வச்சுவிட்டா அக்னியானவர் அவர் அவர்கள்ட்ட அப்படி கொண்டு போய் காண்பிச்சுடுவார் அக்னி அப்படிதான் தேவதைகள் நாம் கொடுக்குற ஹவிசை எடுத்துக்கிறார் வாயால் சாப்பிட்றது இல்லை பார்க்கிற மாத்திரத்திலேயே திருப்தி அடைஞ்சிடுறார் தேவதைகள் அப்படின்னு நம்ம ஷிகளெலாம் நமக்கு காண்பிச்சுருக்கா அப்படிதான் இது வரைக்கும் தேசங்கிற கலப்பில் ஓரளவுக்கு தர்மங்கள்லாம் பார்த்துருக்கோம் இன்னும் சொல்ல வேண்டியதுன்னு பார்த்தா நிறைய இருக்குது அடுத்தடுத்த சந்தர்ப்பங்களில் பார்க்கலாம் இந்த இதை உத்தேசித்து தான் தினப்படி பிரம்மயஜம்னு நமக்கு வச்சுருக்கா பிரம்மயஜம் முடிஞ்ச உடனே வைஸ்வம்னு ஒரு அனுஷ்டானம் அன்னசுத்திக்காக பண்ணுறது அந்த வைஷதேவத்தில் பஞ்ச மகா யஜம்னு அதில் வரும் தேவயஜம் பித்ருஜம் பூதயஜ்யம் மனுஷ யஜ்யம் பிரம்ம யஜம்னு பஞ்ச மகா யஜ்யம்னு பேர் அவரவர்கள் இந்த இந்த முறையில் ஆகாரங்களை தான் அப்படி பிரித்து கொடுத்துருக்காங்க நமக்கு தேவயஜம் முதல்ல அப்புறம் பித யஜம் அப்புறம் பூதயஜம் அப்புறம் மனுஷ யஜ்யம்னு பிரித்து கொடுத்துருக்கா அடுத்ததாக காலம்ங்கிற தளப்பில் நாம் கொஞ்சம் தர்மங்கள்லாம் பார்க்க போகிறோம் காலத்துக்கு ரொம்ப முக்கியத்துவம் ஜாஸ்தி காலம்னா நாம் வாழக்கூடிய காலம் எந்தெந்த கர்மாக்களை எப்போ செய்யணும் அப்படின்னு நமக்கு வகுப்பு கொடுத்துருக்காட்டயம் அப்பப்போ தான் அதை செய்யணும் எப்போ வேணால் எதை வேணா செய்யறதுன்னு இருக்கப்படாது இருந்தால் அது செய்ததாக ஆகாது அதில் முக்கியமாக நாம் முதல்ல தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா ஒரு புருஷனுடைய ஆயுஷ்காலம் அப்படிங்கிறது நூற்றி இருபது வயசு அப்படின்னு வேதம் நமக்கு காண்பிக்கிறது ஜோதிஷமும் அதுதான் நமக்கு சொல்றது ரிஷிகளும் இப்படிதான் சொல்லியிருக்கா நூற்றி இருபது வயசு ஒரு புருஷனுடைய ஆயுஷ்காலம் அதே போல மாறுபடுறது ஒவ்வொருத்தருக்கும் இப்போ ரிஷிகளுடைய சரித்திரங்கள்லாம் பார்த்தா தெரியும் அதுலேயே பல பேருக்கு சந்தேகமெல்லாம் உண்டு என்னன்னா இப்போ வசிஷ்டர்ன்னு ஒரு ரிஷி அவருடைய சரித்திரம் பார்த்தா ராமனுக்கு முன்னாடி ஆறு தலைமுறையாக இருக்கார் அவர் ஒசிஷ்டர் ராமனுடைய தகப்பனார் தசரதர் அவருடைய தகப்பனார் ரகு ரகுவனுடைய தகப்பனார் அஜன் அஜனுடைய தகப்பனார் இல்லை மாறிப்போயிடுத்து ராமனுடைய தகப்பனார் தசரதர் தசரதருடைய தகப்பனார் அஜன் அஜனுடைய தகப்பனார் ரகு ரகுவனுடைய தகப்பனார் திலீபன் போயிருந்த திலீபனுடைய சரித்திரத்திலிருந்து நமக்கு ராமாயணம் கிடைக்கிறது அதில் பார்த்தா திலீபன் நாளில் இருந்து வசிஷ்டர் இருக்கார் திலீபனுக்கு சந்ததிகள் இல்லை அப்படின்னு வசிஷ்டரை போய் பார்த்தார் அப்படின்னு ராமாயணத்தில் இருக்கு அப்போ வசிஷ்டர் வந்திருக்கார் அப்போது ஆறு தலைமுறைன்னா ஒரு தலைமுறை அறுபது வயசுன்னு ஆவரேஜாக வச்சுருந்தா கூட முந்நூற்றது வருஷம் முந்நூற்றது வருஷ காலம் வசிச்சர் இருந்தாரா அப்படின்னா நம்பறா மாதிரியே இல்லையே பார்க்கும் இது எப்படி இது சரியாக வருது அப்படின்னு யோசிக்கணும் ரிஷிகள்லாம் எத்தனை வயசு காலம் வாழ்ந்தால் நூறு வயசு நூற்றி வயசுன்னா நம்பரா போலதிருக்கு நமக்கு ஆனால் முந்நூறு வருஷம் ராமனுடைய ராஜ்யங்கள்லாம் பார்த்தா கூட ராமன் பத்தாயிரம் வருஷ காலம் ஆண்டார் ராஜ்யத்தை இப்பெல்லாம் வந்தால் எப்படி இதெல்லாம் சாத்தியமாகுது அப்படின்னா கண்டிப்பாக சாத்தியமாக எப்படி அப்படிங்கிறத அடுத்த உபன்யாசத்தில் பார்க்கணும்